தர்மேச்ச அேச்ச காமேச்ச மோட்சேச்சி ஹாஸ்தி தி நகாபாரதத்தில் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களும் நிறைவாக பேசப்பட்டுள்ளன அதில் வீட்டிம்பமாம் வைகுண்டத்தை அடைவதற்காகத்தான் தர்மங்களே செய்யப்படுகின்றன भगवान உளன் என்று ஏற்றுக்கொண்டு அவனை வேதங்களே நன்கு உரைக்கின்றன என் வேதங்களையும் பிரமாணங்களாக ஏற்றுக் கொள்வதே ஆஸ்திகனுடைய தன்மை அப்படிங்கிறத நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது பார்த்தோம் தர்மபுத்திரன் யக்ஷன் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலிருத்துக் கொண்டு வருகிறான் அதில் நூத்தி கேள்வி வரை பார்த்து முடித்தோம் இனி தற்போது நாம் பார்க்க வேண்டியது எது காமம் என்கிற கேள்வி இது காமம் அப்படிங்கிறது சட்டுன்னு நேரே பதில் சொல்லாமல் மறைமுகமாக தர்மபுத்தரன் பதில் கூறுகிறான் சம்சாரத்துக்கு எது காரணமாக இருக்குமோ அது காமம் சம்சாரதீதி சம்சார மாறி மாறி பிறப்பு இறப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறதே அதுதான் சம்சாரம் கல்யாணம் ஆயிட்டால் அவர் இப்ப சம்சாரி ஆயிட்டார் என்று நாம சொல்லுகிறோம் அது தவறான செய்தி யாரெல்லாம் முக்தி அடையாமல் இன்னும் பிறப்பு இறப்புகளாகிற சுழற்சியிலே உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சம்சாரிகள் தான் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கெட்டத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவு இன்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபடுகிறான் நம்ம பற்றி தான் இந்த அழகான வாக்கியம் சொல்லுகிறது தங்களையும் மறந்து நாம் யார் எதற்கு பிறந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டோம் உடலே ஆத்மான்னு தப்பா புரிஞ்சுட்டோம் நான் ஆத்மாங்கிறதை தனித்து வேறுபடுத்தி தெரிந்து கொள்ளவில்லை தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து நம்ம படைத்தவன் பகவான் அவனுக்கு தொண்டுபுரிகளே நமக்கு கடமை அதுவே பேரின்பம் கொடுக்கும் அப்படிங்கிறியும் மறந்து பகவானையும் மறந்துட்டோம் ஈஸ்வர கைங்கத்தையும் இழந்து பகவானுக்கு தொண்டும் புரிவதில்லை நம் புலன்களை நமக்காகவே பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கத்தையும் இழந்து இழக்கட்டும் எத்தனையோ விஷயத்தை லோக்கத்தில் நாம இழந்துடுறோம் படிக்கிழந்தோம் பணத்தை இழந்தோம் பதவியை இழந்தோம் வீட்டை இழந்தோம் ஆனா ஒன்னொன்னையும் இழக்கும் போது இழந்தோமேங்கிற துன்பமாவது படுவோம் இவ்வளவு பணம் வச்சிருந்தேன் அழுவோம் இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் கை வருத்தப்படுவோம் அழுகிறோம் அத நம்மையே மறந்து போய்ட்டமே பகவானே மறந்து போய்ட்டமே தொண்டு இல்லாம போடுத்து இத்தனி இழந்துட்டமே என்று வருத்தமானும் படுவோமா அத பத்தின சிந்தனையும் இல்லை என்கிற இழவு இன்னைக்கு இழந்துட்டமேங்கிற வருத்தம் கூட இல்லாமல் யார் ஜனன மரணங்களுக்குள் உடலுகிறானோ புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜன நீ ஜரே ஏ கோவிந்த நாமத்தை சொல்லு கோவிந்தம் பஜம் ஊடமதே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஆதிசங்கர பகவத் பாபர் தெரிவிக்கிறார் எத்தனை தரம் தாயாருடைய வயிற்றுக்குள்ள புகப்போகிறாய் எத்தன முறை அதிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய் எப்போதாவது உட்கார்ந்து யோசித்திருப்பமா நம் தாய் நம்மை கர்ப்பமாக சுமந்தாள் பத்து மாசம் சுமந்தாள் நாம் வெளியே வந்தோம் வந்ததிலிருந்து என்னென்னமோ பண்ணிருக்கமே இப்ப ஆச்சு வயசு நாற்பது அம்பது அறுபது எழுபது இவ்வளவு காலத்தில் என்ன சாதித்தோம் என்ன செய்தோம் பிறவியின் பயனை அடைந்து இருக்கிறோமா ஏதும் யோசிப்போமா திரும்ப திரும்ப அந்த சுழற்சிக்குள்ளேயே இருக்கிறோம் இதுதான் சம்சாரம்னு பெயர்கிறது இது பெரிய முதலையோடு இருக்கக்கூடிய ஆழம் காண முடியாத கடல் அபராத சகஸ்திர பாஜனம் पतितं பீம பவார் நவோதரே शरणागतं हरे ஹரே கிருபையா கேவலம் ஆத்ம சாத் குரு ஆழ வந்தார்கிற யாமுனாச்சாரியர் பிரார்த்திக்கிறார் அபராதங்கள் குற்றங்கள் எத்தனையோ அபசாரங்கள் ஆயிரம் ஆயிரமான குற்றங்களை புரிந்து ஆழம் தெரிய இந்த சம்சாரத்திலே தாலோட தலை மூழ்கி உள்ளே கிடக்கிறோம் இதிலிருந்து வெளியே வருவதற்கு வழி தெரியவில்லை இதற்குள் இருக்கின்றன சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே விஷய சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறோம் கண்ணுக்கு அதன் அனுபவத்தில் ஆசை காதுக்கு அதன் ஆசை நாவுக்கு சுவைக்கு ஆசை மூக்குக்கு முகர ஆசை இது ஒன்னொன்னு ஓரொரு முதலை கூறக்காழ்வான் தெரிவிக்கிறார் ஜனன மரண சக்கர நக்கராஸ்பதே நான் வந்து பிறந்தேன் ஜனன மரணங்கள் என்ன முதலையனுடைய ரெண்டு பெரிய தாடை நீண்ட பற்கள் இருக்குமோ இல்லையோ ஜனனமுன்னாம் முதலையினுடைய தாடைக்குள்ள நம்ம அகப்பட்டு வெளியிலே எது வியாதின்னு தெரியணுமே என்ன வியாதின்னு தெரிந்தாலே ஒழிய குணப்படுத்த முடியாது அத போல் நாம் சம்சரித்துக் கொண்டே இருக்கிறோமே திரும்ப திரும்ப திறக்கிறோமே இதுக்கு எது காரணமாக இருக்க முடியும் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து கொடுத்து அந்த காரணத்தை தொலைச்சுட்டோம் நாள் அடுத்து நாம் பிறவி எடுக்க மாட்டோம் ஆக இந்த பிறவிகளுக்கெல்லாம் எது காரணம் எது காரணம் என்று இல்லை என்ன காமம் யாது என்று இருக்கிறது பதில் என்னன்னு இருக்கு பிறவிக்கு காரணம் எதுவோ அதுவே காமம் என்று இருக்கிறது பிறவிக்கு எது காரணம் கேள்வி இருந்து காமம் காரணம் என்று பதில் இல்லை காமமாகியது யாது என்று கேள்வி பிறவிக்கு எது காரணமோ அதுதான் காமம் அப்ப மாறி மாறி பிறக்கிறோம் அதற்கு ஒரே காரணம் காமம் காமம் என்பது ஆசை எதில் ஆசை வெடிகாரத்தை வாங்க ஆசையா சக்கர சாப்பிட ஆசையா குழந்தைகளை பெற ஆசையா முன்னால் கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசையா எந்த ஆசையை பற்றி சொல்லுகிறார்கள் கண்ணன் கீதையில் ஆச்சரியமா சாதிக்கிறார் காரணம் குணசங்கோசிய சதசத்யோனி ஜன்மசு இவன் பல பல பிறவிகளை எடுக்கிறான் சத்தாக அசத்தாக உயர்ந்த பிறவி தாழ்ந்த பிறவி இந்த பிறவிகளுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது காரணம் குணசங்கு பதில் இருக்கு ஆனா கண்ணம் சரி குணசங்கக முக்குணத்தினாலே ஏற்படுகிற இன்ப துன்பங்களை அனுபவிப்பதில் உண்டான ஆசை நன்னா மனசுல வாங்கிக்கோ சம்சாரத்துக்கு எது காரணம் இங்க பாரதத்துல யக்ஷம் கேட்கிற கேள்வி யக்ஷபிரேள் சம்சாரத்துக்கு எது காரணம் எது காரணமாக இருக்குமோ அதுவே காமம் இங்கு பதில் உள்ளது ஆனா கண்ணன் கீதையில் அதுவும் மகாபாரதத்தின் மற்றொரு பகுதி கண்ணன் கீதையில சொல்றார் மாறி மாறி இவன் பிறப்பதற்கு குணசங்கம் காரணம் குணசங்கம் என்னால் சங்கம் பற்றுதல் சங்கத்தினுடைய அடுத்த நிலைதான் காமம் சங்கம் சங்கம் சொல்றது ஆங்காங்க நம்ம சபைகள் சங்கங்கள்லாம் வச்சுருக்கோமே அந்த சொல்லு இது பொருளா இங்க சங்கம்ங்கிறது பற்றுதல் பற்றுதலே வளர்ந்தால் காமமாகிறது ஒரு பொருள்ல முதல்ல ஈடுபாடு ஏற்பட்டு பற்றி நூட்டோம்னால் அது சங்கம் சங்காது சஞ்சாயத்தே காமக நாம ஏன் திரும்ப திரும்ப பிறக்கிறோம்னால் நம்முடைய சத்வகுணத்துக்கு தகுந்த சேல செயல்பாடுகள் ரஜோகுணத்துக்கு முக்குணங்களால் ஏற்படுகிற இன்ப துன்பங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்ததிலிருக்கும் ஆசை பற்றுதல் அதுதான் இவன் பிற பிறப்புகளுக்கு காரணமாகிறது ஆகையால் காரணம் குணசங்கோசிய சதசத்து யோஜி ஜன்மசு என்று கண்ணன் சாதிக்கிறார் அப்ப ரெண்டு இடத்துலயும் சீர்தூக்கி பார்த்தால் சங்கம் காரணம் கண்ணன் சொல்றார் காமமே காரணம் தர்மபுத்தரன் பதில் சொல்றார் ரெண்டும் ஒரே அரசு பிறந்தது தானே காமம் அரிசி காரணம் தான் என்ன இல்ல சமைக்கப்பட்ட சாதம் காரணம்னு சொன்ன என்னப்போ ஒன்னு தானே இப்போ அரிசி சமைக்கப்பட்ட சாதம் தான் அதே போல சங்கமேதான் காமமாக உருமாறுகிறது முதல்ல ஏற்படுற ஈடுபாடு பற்றுதல் சங்கம் வளர்ந்து வளர்ந்து அடைந்தாகணுங்கிற உந்துதல் வந்துடுறது அது காமமாகிறது அந்த காமத்தால் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படுகின்றன காமம் இப்ப கேள்வியை பார்ப்போம் கேள்வி கஷ்ட காமகாத் அதுக்கு பதில் சொல்றார் காமஹா சம்சார ஹேதுகுசாரத்துக்கு ஹேதுவே காமம் சம்சாரம் தான் ஜனன மரணம் மாறி மாறி பெறத்தல் இரத்தல் அது எந்த பிறவியா இருக்கலாம் அது மனுஷ பிறவியோ மிருகமோ, எதுவாக பிறந்தாலும் சரி பிறக்குறோம் இறக்குறோம் பிறந்தாலே இறப்பு நிச்சயம் இறந்தாலே அடுத்து பிறக்க போவது நிச்சயம் ஜாத்தஸ்தகி திருவோ மிருத்யு திருவஞ்சன்மத்திகாரியே நத்தம் சோசித்து மருகசி நீ எதற்கும் சோகப்படாதே கலங்காது அர்ஜுனா பிறந்தால் இறப்பாய் இறந்தால் பிறப்பாய் ரெண்டும் மாறி மாறித்தான் வரப்போகிறது ஆகையால் இந்த ஜனன மரணமாகிற சுழற்சி வெளியில போறதுக்கே முடியும் ஒரு நீண்ட கயிற்சல் கல்ல கட்டி சுத்தோ உங்க தலை சுத்தி கயிறு சுத்த சுத்த கல் அப்படியே சுத்தின்றே இருக்கொல்லியோ சட்டுன்னு கையை விட்டுட்டோம்னா அதே மாதிரி சுத்தின்றேவா நிற்கும் நிற்காது சரக்குன்னு அது எங்கேயோ பறந்து போடும் ஆனா தலைக்கு மேல ஓடுற ஃபேன் அப்படி இல்லை அந்த சுத்திண்டே இருக்கிறச்சே சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம்னா எங்கேயோ பறந்து போடுறதா ஃபேன் இல்ல அங்கேயே நின்று சுற்றி கொண்டு இருக்கிற ஏன் ஃபேன் அங்கேயே சுத்திட்டு இருக்கேன் நான் கையில பிடிச்சிருந்து சுத்தித்தேனே கயிறு அது எங்கேயோ விடுபட்டு போயிட்டேன்னா இங்கே ஒரு பிடிமானம் இல்லாமல் பறந்து போயிடுச்சு ஆனா பிக்செட் ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கும் இல்லையோ அதனால வேற வழி இல்லாம சுத்திட்டே இருக்கு அதே போல காமம் நம்முடைய கர்மா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பிக்ஸ் ஆயிட்டோம்னா எத்தன வெளியில போக பார்த்தாலும் அங்கேயேதான் சுத்தி சுத்தி வருவோம் அதுலேருந்து வெளியில போகணும்னு சொன்னால் கர்மத்தை தொலைத்து காமத்தை தொலைச்சுட்டோம்னால் கையிலிருந்து கையில் விடுபட்டா போல அப்ப அந்த கல் நேர விருந்து போடுறதோ இல்லையோ அத போல நாமும் பறந்து முக்தி அடைகிறோம் அஹ சம்சாரத்துக்கு காரணம் எதுவோ அதுவே காமம் அந்த காமம் யாது காமத்தின் நிலைய என்ன அது எப்படி தவிர்க்க வேணும்வாக இருப்பதே காமம் இதை பற்றி தேவகூதிக்கு உபதேசம் பண்ணும் போது அவளுடைய திருக்குமாரர் அவளிடத்தை பார்த்து தேவகூதி கேட்கிறாள் ஸ்வபருத்த சம்சார தரோ குடார நீ உபதேசி உன்னுடைய உபதேசங்கள் தான் என்னுடைய சம்சாரம் என்னும் பெரும் மரத்தை வேரோடு அறுத்தெறியக்கூடிய கோடரி சாந்தோர்களுடைய உபதேசம் கோடரிய போலே அது எந்த மரத்தை வெட்டி எரியும் நம்மிடத்தில் இருக்கிற பெருத்த காமம் வேறூன்றி கிடக்கிற மரம் அதை துண்டாக்கி வெட்டி எறிந்து விடுகிறது மரத்தை வெட்டுவது கூடாது ஆத்மாவும் வெட்டக்கூடாது ஆத்மா இடத்துல இருக்கிற நல்ல பண்புகளை வெட்டக்கூடாது வாழ்க்கையும் வெட்டிடக்கூடாது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருந்தார்கள் பின்ன வெட்டணும்னு எதை சொல்றார்கள் வெட்டுப்பட வேண்டியது கர்மங்கள் காமம் குரோதம் இவற்றத்தான் வெட்டி தொலைக்க வேண்டும் கண்ணன் கீதையில் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய கடைசில் ரொம்ப ஆச்சரியமா ரெண்டு ஸ்லோகங்களாலே இதை விளக்குகிறார் ஏகி சம்ஸ்பர் சம்ஸ்பர்ஷா போக துக்கயோனையே ஆத்யந்தவந்தா கவுந்தேயு ரமதே புதஹ லோகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்கின்றன பார்க்கறதுக்கு எத்தனை கேளிக்கே கூட சேர்ந்து ஆடுறதுக்கு எத்தனை சூதாட்டங்கள் எத்தகை என்னென்னமோ கேளிக்கோ நேஷு நல்ல புத்திசாலி அதில் அவன் என்ன புரிந்து கொண்டான் ஏகி சம்ஸ்பர்ஷா ஸ்பர்ஷம் தொடுதல் சம்ஸ்பர்ஷம் நன்கு தொடுதல் நம்முடைய புலன்களுக்கும் ஓரொரு பொருளுக்கும் சம்பந்தம் ஏற்படுகிறது என் கண்ணு புஸ்தகத்தை பாக்கிறது அதே போல என் கை இப்ப தொடைய தொடரது என் கை கன்னத்தை தொடர்றது இதெல்லாம் ஸ்பர்சன் குளிர் உடம்ப தொடுகிறது வெப்பம் உடம்ப தொடுகிறது இந்த தொடுகையாலே ஒரு சின்ன குழந்தை ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றிருக்கா அந்த குழந்தை கண்ணத்தை தொட்டால்னா அவருக்கு திருப்தியா இருக்கு இதெல்லாம் தொடுதலாலே ஏற்படுகிற திருப்திகள் சம்ஸ்பர்சா போகாக துக்கயோனைய ஏவத்தே இவை அத்தனையும் துக்கத்தாலே இது தாழ்ந்தவை இது தோஷங்கொள்ள வேண்டும் நமக்கு நன்னதான் தெரியுது காமம் கூடாது உலக இன்பத்தில் ஈடுபடக்கூடாது ஆசையை ஒழிக்க வேணும்னு புரிஞ்சிருந்தாலும் அது ஏன் சுவாமி பண்ண வர மாட்டேங்கிறதுனால் இந்த ஆசை துக்கத்தில் கொண்டு போய்விடும் தெரிஞ்சுக்கணும் அப்படியா நான் இன்னைக்கு சக்கர பொங்கல் சாப்பிட்டா துக்கத்துல கொண்டு போய் விடுமா நான் பூச்சூட ஆசைப்பட்டா துக்கத்தில் கொண்டு போய் விடுமானா அளவோட சாப்பிட்டால் அது காமம் அல்ல பகவத் பிரசாதத்தை உண்டால் அது காமம் அல்ல அது உடல் உயிரோட வாழ்வதற்காக எடுக்க நடவடிக்கை அது துக்கத்தில் கொண்டு போய் விடாது ஆனா அளவிறந்து எத்த செய்தாலும் வாய்க்கு சாப்பிடணும் சாப்பிடலாம் பகவான் குற்றம் சொல்லல ஆனா அந்த சாப்பாடுக்கு என்ன தேவையோ அதுக்கும் பலமடங்கு மடங்கு உயர்ந்ததாய் நிறைய பணத்தை இன்னொரு கஷ்டப்படுத்தி நான் சேர்த்து வச்சுக்கணும்னு சொன்னால் அப்ப அது சம்சாரத்துக்கு காரணமாகிறது காமங்கிறது நேரே காரணம் அது அளவுக்குட்பட்டு எனக்கு ஏற்ற வஸ்துக்களில் காமம் இருந்தால் பகவான் திருவடிகள்ல காமம் இருக்கலாம் காமம் இருக்கலாம் சாண்டோர்களிடத்துல காமம் இருக்கலாம் ஆனா அளவுக்குட்பட்டு நல்ல விஷயத்தில் இருக்க வேண்டும் அது தாண்டி போடுத்துனால் துக்கத்துக்கே காரணம் புரிந்துகொள் ஆத்திய நேஷு ரமதே புஷ சக்கனோதி இகைவய்சோடும் விமோஷனாது சரீரம் தொலைவதற்கு முன்பால் இதை பொறுத்து கொள்ள எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ காமக்ரோதோ வேதம் காமத்தாலும் வேகம் ஏற்படும் அந்த வேகத்தை யார் புரிஞ்சின் கட்டுப்பிடிச்சுடுறானோ அவன் காமத்தை ஜெயித்தவனாக தான் காமத்தை ஜெயித்தவன் மறுபடியும் சன்சாரத்தில்படியால் இறப்பதும் இல்லை என்று கண்ணன் தெரிவிக்கிறார் அதனது காமத்தாலே ஏற்படும் வேகம் அதை ஜெயிப்பது எப்படி அப்படிங்கறத இந்த கேள்வினுடைய இரண்டாம் பகுதி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த நாள் பார்ப்போம் நமஸ்காரம் இந்த என்ற எ ம ஒரு வாட்ஸ் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்